வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று செப்டம்பர் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி அறநூற்றி ஆண்டு அமெரிக்காவின் முதலாவது செய்தி பத்திரிகையான பப்ளிக் அக்கரன்ஸ் போத் ஃபாரின் அண்ட் டொமெஸ்டிக் எனும் பத்திரிகை முதலும் கடைசி முறையாகவும் வெளிவந்தது பின்னாலில் இப்பத்திரிகை அரசினால் தடை செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு கரையிலிருந்து படகை வழிநடத்தும் முறை ஸ்பெயினில் இயக்கி காட்டப்பட்டது இதன் மூலம் ரிமோட் கண்ட்ரோல் உலகுக்கு அறிமுகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அடிமை வனிகத்தை தடுக்கும் பன்னாட்டு ஒப்பந்தம் உலக நாடுகள் அணியின் ஆதரவில் கையெழுத்திடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்த முதலாவது தொலைபேசி கம்பி திட்டம் டிஏ நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்காவில் ஆர்கன்ஸ் மாநிலத்தில் உள்ள பள்ளிக்கூடம் ஒன்றில் ஒன்பது கருப்பினமானவர்கள் முன்னூறு இராணுவத்தினர்களின் பாதுகாப்புடன் பள்ளிக்கூடம் சென்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கை பிரதமர் எஸ் டபிள்யூ பண்டார நாயக்கா சோமராம தேரர் என்ற புத்த ஒருவரினால் சுடப்பட்டு படுகாயமடைந்து மறுநாள் உயிரிழந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு அல்ஜீரிய மக்கள் ஜனநாயக குடியரசு அமைக்கப்பட்டது இதேபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு ஏமன் குடியரசு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு மொசாம்பிக்கில் போர்ச்சுகலுக்கு எதிரான விடுதலைப் போர் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வடக்கு அயர்லாந்தில் 38 ஐரிஷ் குடியரசு இராணுவ கைதிகள் சிறையை உடைத்து தப்பினர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் இந்து கோயில் ஒன்றில் இடம்பெற்ற வன்முறையில் முப்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு நாசா மார்ஸ் அப்சர்வர் எனும் விண்கலத்தை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பியது 11 மாதங்கள் கழித்து இந்த விண்கலம் செயலிழந்தது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆண்டு மூலம் திருநாள் திருவிதாங்கூர் மன்னர் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு உடுமலை நாராயண கவி தமிழக கவிஞர் பாடலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தேவிலால் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தீனதயாள் உபாத்யாயா இந்திய பொருளியலாளர் சமூகவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சதீஷ் தவான் இந்திய பொறியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆ பரதன் இந்திய இடதுசாரி அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஃபெரோஸ் கான் இந்திய நடிகர் இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிசன் சிங் பேடி இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வில் ஸ்மித் அமெரிக்க நடிகர் பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திவ்யா தத்தா ஹிந்தி பஞ்சாபி நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு ஏ முருகதாஸ் தமிழக திரைப்பட இயக்குனர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு லாம் பட் சுவிட்சர்லாந்து ஜெர்மன் கணிதவியலாளர் இயற்பியலாளர் வானியலாளர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜனா தமிழக அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வாங்காரி மாட்டாய் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற கென்யா நாட்டு சூழலியலாளர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பீலி தமிழக திரைப்பட நடிகர் இந்நாளின் சிறப்புகள் மொசாம்பிக் நாட்டில் புரட்சி தினம் என்று நவ்வூரு என விக்கிபீடியாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது நவ்வூரு நாட்டில் தேசிய இளைஞர் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே